தொலைவில் செய்த தொண்டியே முதலாம் கலையின் உண்மையாம் எழுத்தஞ்சும் கணிக்கின்ற கணிக்கின்ற நூத்தி எட்டு முறை சொல்லும் அதனால அதை சொல்லிட்டே இருக்கின்ற காலை அது சொல்லுகின்ற பொழுதுன்னு அர்த்தம் நிலையில் நின்று முன் வடிவிட நீண்ட முன் மேறு சிலையினா திருமேனி மேல் விழுந்ததோ சிலம்பி அப்படி எங்கேயோ சிலந்த பறந்துட்டு வந்தது திடீர்னு வழிபாடு செய்திருப்பது விழுந்துதான் விழுந்துதான் விழுந்து விழுந்த போதில் அங்கு அயல் நின்ற மனைவி யார் விரைவுற்று எழுந்த அச்சமோடு இளங் குழவியில் விழும் சிலம்பி ஒழிந்து நீங்கிட ஊதி முன் போல ஒழிந்த அன்பினால் ஊதி மேல் தூய்த்தனர் போக இப்படி தன்னுடைய கணவன் மேல நல்லா பூஜை பண்ணிட்டு இருக்கார் அந்த சிலந்து மேல விழுந்திருக்கு முதுகலை விழுந்த உடனே தொட்டு செய்யறதும் தப்பு அந்த நேரத்தில் அவர் பூஜை செய்வார் ஆனா அங்க அந்த பூச்சியோ விழுந்திருக்கு அதனால வாயினால அப்படின்னு ஊதினா என்ன அறிவிப்பாடு பண்பாடுங்கிறதுலாம் ஒரு பக்கம் பக்தி இன்னொரு பக்கம் அந்த பண்பாடு ரெண்டையும் கொட்டு வச்சிருக்காரு இது மாதிரி ஒரு புராணம் இது ஒண்ணுதான் அதுலாம் அதெல்லாம் கதை சொல்றதுக்கு தெரிஞ்சுது கதையெல்லாம் தான் சொல்றேன் கதையமூடு ஆங்காங்க இருக்கிற அந்த உள்ளுடைய பொருள் ஆறு சிறந்த சொல்றதுக்கு அது நம்முடைய சேக்கலாக்க வேற எந்த சொல்லுவோம் இல்லையே வெறும் கதையோட தானே போகுது எனவே நான் அப்படி வழிபட நீண்ட சிலையினால் திருமேன் இது விழுந்தது சிலம்பியை என்ன செய்ன் துமிப்பவர் போல பொடிந்த அன்பினால் ஊதி மேல் ஊதி அப்படியே கணவன் மேல விழுந்தது அப்படியே அகற்றின பதைத்த செய்கையால் மனைவியால் முச்சைய பரிந்தம் சிதைக்கும் மாதவர் திருமலை கண்டு தங்கன் புதித்து மற்றது செய்ததன் பொறியிலாய் என்ன சுதை கிளம்பி மேல் விட ஊதி துமித்தனு இந்த பூஜைலாம் செஞ்சுட்டு இருக்கு இந்த மாதிரி வாயில ஊதுணுன்னு அதே அவருக்கு இடைஞ்சலா இருக்கு ஏன்னா ஒன்றிய மனத்தோடு அந்த வழிபாடு செய்கின்ற பொழுது எந்த ஒன்றும் சிறிது கூட இடையூறக்கூடாது அது ஊதினால அந்த காத்து படும் அந்த உணர்ச்சிங்க அந்த அந்த பூஜையை விடுத்து கொஞ்சம் வெளியில வர முடியாது அப்ப அந்த பூச்சி விழுந்தது அது தெரியலன்னு அர்த்தம் பூச்சி விழுந்தது தெரியல ஏன்னா அப்படி விழுந்திருக்கு நடும்போது இந்த அம்மா ஊதி இருக்காங்க அதனால இப்ப பூச்சி விழுந்தது தெரியல இந்த ஊதுரதான் தெரிஞ்சிருந்தது மற்றதன் பொடியிலா என்ன என்ன என்ன என்ன ஊதுற அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்ட சுதை கிளம்பி மேல் விழ ஊதி ஊதி துமித்தன் என்றா இந்த மாதிரி வளர்ந்தது அதனால அத கைப்படக்கூடாதுங்கிறது வாய்நார ஊதி செய்தேன்னு சொன்னியா செய்த அன்பினை மனத்தினை கொள்ளாரு அவர் அந்த பூஜை பண்றவர்கள் இப்படி தூரம் அருமையா செய்ததுனால அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லது பின்னால அப்படியா பூஜை முடிச்ச பிறகு வேணா பேசுங்க இல்லைங்களா ஏன்னா பூஜை நிறைவு பண்றதுக்கு உள்ள பேசக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அதோட அப்படி அவர் பேசாம இருந்து பிறகு பூஜை முடித்துட்டு பேசியிருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்ணாரான் மனைவியா செய்த அன்பினை மனத்தினுள் கொள்ளார் நூல்மணி மார்பத்தும் நினைவினால் அவர் தம்மை விட்டு நினைப்பார் இந்த வாயில ஊரும்போது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் உண்டாவது எச்சல் பட்டிருக்கும் மேல நம்ம பூஜை பண்ணும்போது அவர் எச்சல் படுறதாவது பூஜை பண்ணும்போது அந்த இருக்கிற இடையூறு நீக்குவதற்குத்தான் அவர் அந்த மாதிரி அப்படி வருகின்ற பொழுது ஏதோ அப்படி பார்த்திருக்கலாம் இவருக்கு அது தெரியல ஆனா இந்த இடையூறு பண்றதுதான் தெரியும் மின் நெடுஞ்சடை விமலர்மையில் விழுந்தனூர் கிளம்பி தன்னை வேறொரு பரிசினால் தவிர்ப்பது தவிர முன் அணிந்து வந்து ஊதிவாய் நிற்பட முயன்றாய் உன்னை யானினி துறந்தனன் இங்கன உணர்த்தார் என்ன நீ இந்த மாதிரி அது விழுந்தது ஊதாம நீ வேறையே ஒரு சின்ன துரும்பெடுத்து மற்ற வேறையில் கதிரவன் மலைமிசை மறைந்தான் அந்த நேரத்துல இந்த நேரம் தான் மற்ற அந்த சூரியன் வந்து அப்படியே மறையற நேரமா அல்லவா அஞ்சு ஆறு மணிக்குமே மற்ற வேலையில் கதிரவன் மலைமிசை மறைந்தான் மனைவியார் ஒருபடி நீங்க வேண்டுவடு இருந்துட்டு இவரை வந்த பூஜை எல்லாம் முடிச்சிவிட என்ன செய்தாரா மனைவியார் ஒருபடி நீங்க முற்ற வேண்டுவடு பூசனை முடித்து அப்புறம் அவரது அந்த பூஜை எல்லாம் முடிச்சிட்டு கத்திரை வேணியார் தொண்ட கால வருது மனைவியா வந்தாங்கு மனைவியை விட்டு தொடர்ந்து இவர் மட்டும் பூஜை முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போனா யாரு திருநெல்வேன் இப்படி இருக்கு அஞ்சும் உள்ள மூடு அவர் மாட்டார் நஞ்சம் உண்டவர் கோயிலில் நங்க இருந்தார் இந்த அம்மா சரி இப்ப அவங்க கோவமா வந்தது சொல்லிட்டாங்க சரி நானும் வீட்டுக்கு தான் போவோமா என்று நினைக்கிறாங்க அந்த அம்மா ஆனாலும் உன்னை தான் சொல்லிட்டாங்க எப்போ அவங்க திறந்தாங்களோ நம்ம அந்த வீட்டுக்கு போகிறது தப்பு தான் சிவசிவ வேண்டாம் நினைச்சிட்டான் ஏன் அந்த உள்ளத்தையெல்லாம் எடுத்துக்காட்டுகிறார் ஜெயிக்கிறார் வரலாறு மட்டுமா சொன்னார் இல்லை அந்த அம்மா உள்ளத்தையும் எடுத்து அப்படின்னு சொல்லுற வேண்டாம் எப்ப அவங்க வேண்டாம்னு சொன்னாங்களோ அந்த போனா அவங்களுக்கு மனசு வருத்தப்படும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நங்கையார் இருந்தார் செஞ்சோல் நான் மாதிரி திறனில் நக்கருதான் இரவு பஞ்சன் மெல்லனை பள்ளியில் பள்ளி கொள்கின்றார் போனார் எதுவும் சமையல் பண்ணா என்ன பண்ணாலும் தெரியல ரெண்டு தோசை ஊற்றிட்டாரணமோ சாப்பிட்டார் சாப்பிட்டு நேரம் உங்களை அறையில் போய் படுக்கலாம் படுக்கலாம் படுத்து பள்ளி கொள் போடு நயவந்தி பரமெல்லாம் கனவில் வெள்ள நீச்சலையோடு நின்று மேனியை காட்டி உள்ளம் வைத்தமை ஊதி முன் துமித்தபால் ஒழிய கொள்ளும் இப்புறம் செலம்பியின் கொப்புளியின் தருளை கனவுல பார்த்தாதான் பெருமாள் என்ன செய்தாராம் ஏ அப்பா நீ காலையில கோயிலுக்கு வந்திய வந்த போது ஒரு சிலந்திய மேல விழுந்தது அல்லவா உளுந்தது அந்த உளுந்த உடனே உன்னுடைய மனைவி வந்து வாயில ஊதி அந்த மாதிரி எடுத்த உடனே அதன் பிறகுதான் எனக்கு கொப்புளங்கதும் கொப்புளம் இருக்குது கொப்புளம் வராம இருக்குறதுக்காக அந்த அம்மா வாய் ஊதி செய்தா நீ அவளை போய் தொடர்ந்தே பார் என்று யாரு கனவுல அந்த அழியவருக்கு நான் சிவ சிவ என்ன கண்டா பெரும் கனவனை கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்துடன் விழித்து தொண்டனார் தொடுது ஆடினார் பாடினார் துதித்தார் அந்த நாயகர் கருணையை போட்டிருந்தார் பெருமாள் நம்ம தான் செய்த தப்பாடு அவன் வந்து வீட்டில் வந்த மாதிரி உள்ளே ஊதி அது திரும்பியின் மேலே பட்டுட்டுதேங்கிற அந்த நாள் செய்தார் நம்ம அதே அந்த பட்டு போய்ச்சு சொல்லி சொன்னாங்க சரி நாம செய்ததுதான் தவிர கருவி என்ன செய்தாராம் பெருமான திருவடியில் விழுந்து பணி மாதர் ஆரையும் கொண்டு மனையில் மீன் தணிந்தார் அதுக்கு எப்படி இருக்கும் அழா பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ கம்பன் சொன்னவா ஒரு ஓடியளவு பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ பேச வேண்டாம் அதனால வாழ்க்கை துணி வீட்டுக்கு போனாங்களாம் மீன் தணிந்தார் பின்பு முன்னையில் பெருகிய மகிழ்ச்சிவன் செய்த இன்பொருந்திறத்து எல்லையில் பூசணி ஏற்றி அன்பு மேம்படும் அடியவர் மிக அனைவார்க்கு முன்பு போலவர் வேண்டு விருப்புடன் பிடிப்பார் அதிலிருந்து வீட்டுக்கு போனவனே மீண்டும் நல்ல வழிபாடாற்றுவதும் நல்ல ஞானியர் வந்த அவங்க உணவு கொடுப்பதும் அதை தொடர்ந்து செய்தாராம் அன்ன தன்மையில் அவந்தினி தொடுகு மண்ணாளில் மண்ணு பூந்தராய் வறுமலை பிள்ளையார் பெருமை பன்னி பன்னி வையகம் போற்ற மற்றவர் பாதம் சென்னி வைத்துடன் சேர்வு விருப்பினர் சிறந்தார் அப்ப நம்ம நாமுக்கிறது ஞானசம்பந்தம் கோயில் வழிபாடு செய்து பண்பு மேம்படு நிலைமையார் தன்பி மன்னரும் சாத்தமங்கில் வந்து சார்ந்தார் அப்படி இவருக்கு அந்த பார்த்தா தேவையான நினைக்கும் போது அவரும் பல்வேறு பதிகள் எல்லாம் பார்த்துட்டு இந்த சாத்தமங்க வந்தார் இவரும் நினைகிறார் அவரும் வருகிறார் வந்தார் நீடு சீர்த்திரு நீலகண்ட பெரும்பானர் தோடுலாங்குழல் விரடியர் உடன்வரத் தொண்டர் கூடும் அப்பெரும் குழாத்துடன் கோழியர் பெருமான் மாடு வந்தமை கேட்டுள்ள மகிழ் மகிழ்ந்த எல்லாம் வரும்போது அப்படியே அவர்களை வரவேற்பது செய்யல அப்படி அந்த அறிவரோடு கூட அவரோடு பின்னால் அந்த அறிவரோடு கூட நாமும் கூட வருவோம் சொல்லிவிட்டு ரெண்டு பேர் நினைந்தாரலாம் என்ன கேட்ட பொழுதே கலந்து தோட்டலும் கடலும் குடிகளும் புனைந்து தோரணங்கள் நாட்டின் ஈழ்நடை காவல்து நற்சுற்றத்து ஈட்டமும் கொடுத்தாமும் அவர் வந்து வரப்போறான் நல்ல பந்தல் போட்டு அவரை வரவேற்பதற்காக அருமையா ஊர்ல எல்லாம் செய்து வைத்திருந்தார் சென்று பிள்ளையார் எடுந்தருளும் திருக்கூட்டம் ஒன்றி அங்கு எதிர்கொண்டு தம் கழிப்பினால் ஒருவாறு அன்றி ஆடியும் பாடியும் தொழுது எழுந்து அனைவார் மனை இடைவுடன் மகிழ்சி தன்னை மறந்து ஆடுவதும் பாடுறதும் நினைச்சு செய்ததல்ல அடியத்திற்கு வாங்க என்று சொல்லி அழைத்தாராம் பிள்ளை யார் என்டைய பெருமைக்கு தக்க வெள்ளமாகிய அடியவர் கூட்டமும் விரும்ப உள்ளம் ஆதர ஓங்கிட ஓங்கு சீர்காழி வள்ளலாறை தம் மனைகளை அமல் செய்தார் ஞான சம்பந்த அவரோட கூட அடியுள்ள வர்றாங்க எல்லாம் அடியாறு எல்லாரும் அணியும் எல்லாம் நம்ம அல்ல இல்லத்தில் வந்து திருவடி பண்ணணும் வாங்க சொல்லி அழைச்சிட்டு போய் அத்தனை பேருக்கு அருமையாக குண்டினால் விதத்திலாறு சுயத்திரத்தின் முக்கிலா அண்டநாயகர் தொண்டத்தை நோக்கி அமுதி செய்யிட்டார் செய்யலாம் ஐயா அதனால தான் திருவள்ளுவர் அந்த இல்லறத்து ரொம்ப அருமையாக பேசினார் இல்லவியன் இல்லவள் மாண்பானாள் இல்லத்தான ராஜா வீட்டுல எப்படி உனக்கு மனைவினர் மாண்பானால் வீட்டுக்காரி மட்டும் உனக்கு நல்லா அமைஞ்சு அமைந்துட்டாரு இன்னொருத்த போன எல்லாம் சொத்து எல்லாம் இருக்கு சாமி எனக்கு அதை தான் கொடுத்து வைக்கிறார் உள்ள நியன் இல்லவள் மானா கடை நேரா போய் துறவு வாங்கிக்கிடாண்ட திருக்குறள்ல்லது என் இல்லவள் மாண்பான அது மட்டும் உனக்கு அமைஞ்சிட்டா வீட்டுக்காரம்மா உனக்கு நீ தான் ராஜாரு அதுதான் சாமி கொஞ்சம் குறைச்சு உள்ளது என் இல்லவள் மாணா கிடைச்சி போய் காய் வாங்கிக்கிறாங்க திருவள்ளூர் மாதிரி அந்த அருமையான இல்லறத்தையும் திரு சொன்னது வேற ஆர்மையின் பாருங்க எனவே இவர் அந்த மாதிரி அந்த மனைவியோடு கூட எல்லாம் சொன்னதான் நீல நக்கரம் இரவு பஞ்சின் மெல்லனை பிள்ளையார் எழுந்தருளிய பெருமைக்கு தக்க வெள்ளம் ஆகிய அடிவர் கூட்டமும் விரும்ப உள்ளம் ஆதர ஓங்கிர ஓங்கு சீகாடி பத்தி இதுல ஒரு பெரிய தப்பு பண்றாங்க மடத்து பதிப்பு தான் அதனால நான் சொல்லிவிடுறேன் சீகாடின்னு போட்டா என்ன சொன்னா என்பதை இவங்க போட்டு கலக்கிறாங்க ஏன் பக்கத்துல இரட்ட என்னி என்று சொல்ல வடசொல்ல கலக்கணுமா அதனால பெரும்பாலான பதிப்பு இல்ல சீகாழின்னு போட்டா அது வட சொல்லாயிடும் சீர்காழின்னு போட்டீங்கன்னா தமிழ் சொல்லாயிடும் எதுல இருக்கு சொல்லும் போதே நம்ம கஷ்டமா இருக்குல்ல சீக அடி முருகா முருகா இதுவே நடைபெறாது இப்ப அண்மை காலத்துல இந்த வடமொழி தென்மொழி வேற மீண்டும் போராடுது அருமையா நம்முடைய நால்வர் பெருமக்கள் தமிழ்தானே வழிபாடு செய்தாங்க அது அங்க மேல அழைக்கின்ற பொழுது கூட திருமணம் ஆகி அழைக்கும் போது கூட கல்லூர் பெருமனம் வேண்டா கழுமலம் பெருமனம் பாட்டுல அருமையா கைலாயத்துக்கு போகும்போது கூட தன் மனைவியோடு அருமையா பாடிட்டேதான் போன அது போல சேரமான் பெருமாள் ஆயனார் அல்லவா அங்க சென்று போய் அங்க அருமையாக எங்க கைலாயம் வரைக்கும் தமிழ் சென்றது இந்த சுண்ட கோயில் சுண்டக்கா கைலாய் செஞ்சிருக்கு தமிழ் நாங்களா சொன்னோம் வடமொழியும் தென் தமிழும் அப்பர் தான் முக்கியம் சித்தாவன் அருமையா தமிழ்நாடு வழிபாடு செய்வதோ தமிழ்நாடு சத்தியம் நமக்கு சோரும் கூடையும் ஏத்தலாம் என்ற கடலுமாம் அம்மையே சிவன் ஓகம் யாரும் ஐயுறவில்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பெரியவங்க பாட்டு சுந்தரமூர்த்தி பாட்டு நமக்கு என்ன யோகிதா இருக்குது அதெல்லாம் இருந்து படிக்கிறதுக்கே நமக்கு யோக்கியத்தை இருக்காங்கிறது கஷ்டமாகுது பாட முடியுமா நல்ல அறிவு திருமுறைகளில் நல்ல வழிபாட்டுக்கும் சித்தாந்த சாத்திரத்தை நம்முடைய அன்சானம் அதாவது சிவபூஜை செய்வதற்குரிய அந்த பக்குவத்தை எல்லாம் அமைத்துக் கொள்வதற்கும் இருந்ததுன்னா பதினாலு சாத்திரத்தால் நம்மை யார் என்றும் ஆண்டவன் யார் என்றும் நம்மை பிடித்திருக்கிற வாய்ப்பு அப்படி இருக்கிற அந்த மதத்தை நீக்க ஆண்டவன் அடைவதற்கு திருமுறை இருக்கு சாத்திரத்தை கொண்டு நம்மை உணர்வும் தோத்திரத்தை கொண்டு பெருமானை அடைய முடியும் சத்தியம் ஒண்ணு வேற ஒண்ணு வேண்டியதில்லை புறம்போகேன் புறம்போகல் ஒட்டேனே உட்கார்ந்துட்டேன் நமக்கு வெறுப்பு இல்லை இதுல சொல்லும் போது விளங்குது நமக்கு சில பகுதியாவது அங்க என்ன விளங்குது விளங்குதா சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார்ந்த பாலியூஷன் தகுதி பாட்டின் பொருணந்து சொன்னாதான் செல்லலாம் நாங்கெல்லாம் இளமை காலத்தில் வாடியார் சொன்ன இதெல்லாம் போட்டு சொல்லிருக்க அருமையா அதுல மூணு மூணு சொல்லு முருகப்பெருமான கூடிய அசோத்திரத்தில் சக்தி கஸ்தம் ரூபாட்சியம் சகிவாகம் சகாரணம் தாருணம் பாவியே குக்குடத்வஜம் எல்லாம் எட்டு வயசுல பண்ணது ஓம் சுமுகாய நமகா ஓம் ஏகதந்தாய நமகா ஓம் கபிலாய நமகா அப்படியெல்லாம் வருது அதுலதான் ஒரு மூன்று சொல் ஓம் டம்பாய நமகா ஓம் பரமடம்பாய நமகா ஓம் மகாடம்பாய நமகான்னு டம்பம்னா என்ன நடக்கலாம் உடையவனே வணக்கம் ரொம்ப ஆடம்பரம் வணக்கம் மிக மிக ஆடம்பர வணக்கம் திருவிழா எடுத்துங்க திருவிழா எடுத்துங்க அறுவர் பயந்த ஆலவர் செல்வ ஆள்கட் புதல்வ மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவ இடையணி சிறப்பில் படையோர் கொழவி வானோர் வணங்குவில் தானே தலைவ மாலை மாறுவ நூலறி புலவ செறிவில் ஒருவ ஒரு விரல் மல்ல ஏதாவது இனிக்குதா இதெல்லாம் திருநூறு ஆட்டுப்பட அல்லது பூர்வசாமி கண்டல் என்பா பூமியேவு செங்கமல புத்தேலும் தேரவிய பாமே தெய்வ பழம்பறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நகிதீர்ந்த போதமும் காணாத போதமாயி அருமையா இருந்தது என்னமோ அந்த மாதிரி கூத்தெல்லாம் நமக்கு காதல கேட்கணும் கவலையே நம்முடைய திருமுறைகளை கொண்டு வழிபாடும் சாத்திரங்களை கொண்டு நாம் யார் என்பதை உணர்வும் நமக்கு முடியும் ஆகவே பதினாலு சாத்திரங்களும் பன்னிரண்டு திருமுறைகளையுமே இந்த ஆன்மாவை சத்தியம் கரையேற்றும் வேறு துணையே தேவையில்லை இதுதான் அருந்துணை அடியார்கள் அல்லது தீர்க்கும் அருமருந்து அகல் ஞாத தகரத்தில் தோண்டி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்பல்கள் அகற்கடைக்கு மடவாரோடும் பொருந்தனிமேல் வரும்பயனை போகமாற்றி பொதுநீக்கி தன்னைய வல்லோருக்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற பொறியூரானை பேசாத நாளெல்லாம் பெறவானே அப்பசா மடவா நமக்கு வந்து வந்தது டம்பாய நமகாத இருக்கா அந்த சொல்லுடைய பொருளுக்கும் இந்த பாடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து முருகா முருகா எந்த பாட்டுங்க அமுது செய்தபின் அமுது செய்த பின் பகலவன் மேல்கடல் அணைய மேல்கடல் அணைய நடத்தின மாலை நேரம் வர்த்தான் குமுத பாவியில் குளிர்மதி கதிரனை போதில் அருமையா சந்திரன் அப்படி தோன்றுதான் பகலவன் சூரியன் மறைய சந்திரன் தோன்ற அர்த்தம் இமய மங்கைதன் திருமொலை அமுதுண்டார் இரவும் தமது சீர்மனை தங்கிட வேண்டும சமைத்தார் பார்த்தாங்களாம் இந்த ஞான சம்பந்தர் வந்து இருக்கிறதுல ஐயா இரவு நேரம் வந்துட்டு இனிமே அடுத்த ஊருக்கு போவேனா இரவு எங்க ஊர்லயே தங்கி இருந்து காலையில வழிபாடுலாம் ஆட்டிட்டு போகலாம் என்று சொல்லி இதெல்லாம் சமையல் பண்ணாங்களாம் அமது செய்தவின் அல்லவா பாருங்க அமது செய்து தார் ராத்திரியை சொல்லி அவர் சாப்பிட வச்சாங்களாம் ஆனா அந்த விரைவில் நீட்டவும் தெரியும் ரொம்ப குறுக்கவும் தெரியும் அமது காலையில தோண்டிதுன்னு சொல்லலாம் என்ன பண்ணா இருந்தாங்க பாட்டு இருபத்தி ஆஹ் ஒன்பது சீலமை தெருத்தன் தொண்டரோடு அமுது செய்டி ஞான மிக்கிட நாயகி உடன் நம்ப நன்னும் காலம் உட்பர் அழுதவர் அனைத்திட கழிது நீல வந்தரி பணிந்து முன்னின்றார் உடனே பார்த்தார் நம்ம திருநீலக்கர் பொழுது விடிஞ்ச உடனே வந்து வந்த வந்து நின்ற நீலகண்ட பெரும் பானர்க்கு இன்றுவோர் இடம் கொடுத்த அருள் வீர் என்ன நன்றும் இன்புற்று நடுமனை பாங்கர் சென்று மற்றவர்க்க இடம் கொடுத்தன திருமறையோ பதிலாம் திருநீலகண்ட பெரும்பானர் பாணர் மரபு அவங்கெல்லாம் அந்த காலத்தில் தீண்டத்தகாத மரபுன்னு தெரியும் அவருக்கு ஞான சம்பந்தம் தங்கி இருக்கிறார் தங்கின உடனே திருநெல் வந்த உடனே ஐயா அவருக்கும் ஒரு இடம் தங்கிறது படுக்கிறதுக்கு அந்த நல என்ன செய்தாங்களாம் இது என்ன நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கர் சென்று மற்றவர்க்கு இடம் கொடுத்தனர் அவங்க ஒவ்வொரு நாளும் காலையே எழுந்து நின்று அந்த அக் வளர்த்து வளர்த்து அந்த ஓமம் விட்டு வேள்வி செய்வாங்க அந்த வேள்விடத்துக்கு பக்கத்தில் கொண்டே படுக்க வைக்க யார இந்த தீண்டத்தகாத என்று நினைக்கின்றவர் புரட்சி என்னைக்கு இருந்தது அன்னைக்கு இல்ல அன்னைக்கே வந்துட்டு இன்னைக்கு நாம செய்யற புரட்சி எதுவும் இல்லையே அன்னைக்கு நல்ல அடிவராயிட்டா எவரேனும் தாமாக யார் பண்ணது எவரேனும் தாமாக விராடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்டபோதே உகந்து அடிமை திருநணிந்து அங்கு உகந்து நோக்கி இவர்தேவர் அவர்தேவர் என்று பேசி இரண்டாட்டால் உழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொடுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறையை காணலாமி இந்த மாதிரி நினைத்து வந்தேன்னு சொன்ன கன்றா திருக்கண்டாப்பூர்ல போய் பெருமானி பாக்க வேண்டாம் இங்கேயே காணலாம் இதயத்திலேயே காணலாம் எங்கப்பா போச்சு தேவாலயம் திருமுறைகள் அல்லவா சரி பாடங்களே என்ன என்ன ஆச்சு இடம் கொடுத்தரு என்ன நன்றும் இன்புற்று நடுமணி வேதியின் பாங்கர் சென்று மற்றவருக்கு இடம் கொடுத்தனர் திருமறையூர் அங்கிருக்கிற அந்த நிலையில பண்ணலாம் இந்த திருநிலைகண்ட பெரும்பானருக்கு கொஞ்சம் தீண்டத்தகாத அந்த மரபுன்னு பேர் அவருக்கு அவ்வளவுதான் அவருக்கு தாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த அக்னி வளர்க்கிற அந்த இடம் இருக்கு யாகம் வளர்க்கிற இடம் அந்த இடத்துக்கு பக்கத்துலயா என்று சொன்னாங்க அராத சிந்தி வளஞ்சுடி ஓங்கி முன்னையில் ஒருபடி தண்டியே ஒட தாங்கு நூலவர் மயிலூர சகோடையால் தலைவர் பாங்கு பாணியாருடன் அருளால் பள்ளி கொண்டார் அப்போ இன்னும் அந்த வேலையில ராத்திரி அந்த எட்டு மணிக்கெல்லாம் கனந்து எரிஞ்சது இந்த வெறுப்போய் படுத்த உடனே நல்லா அந்த எரிஞ்சிடும் ஒளிவிட்டு எரிதான் யாக அந்த இடம் எனவே இப்படி எல்லாம் இதெல்லாம் ரொம்ப அருமையான புரட்சின்னு அப்போ கங்குளில் பள்ளி கொண்டவின் கவுனியற் அங்கனின் தெளிந்த அருள்வார் அயவந்தி அமர்ந்த மறுநாள் காலையில் எங்கள் சூடியை நீலனக்கரை சிறப்பித்தேன் பொங்கு செந்தமிழ் திருப்பதிகளை புனைந்தார் மறுநாள் பார்த்தார் இந்த திருநிலை அழைச்சு கொண்டு போய் கோயில் நாம் வழிபாடு நாம் தானம் செய்யும் போது இந்த இவரை பத்தி அந்த பாட்டிலேயே வைத்து பாடினாராம் எனவே ஞான சம்பந்தன் தம்முடைய திருவாக்கில இந்த நீலனக்கர் வாக்கை ஏற்பாடும் போது அங்க ஏது அதான் இப்ப எல்லாம் வந்து சொல்றவங்க சாதிகள் இல்லை பாப்பா என்று சொல்ல உயர்வு தாழ்வு சொல்லி வருல்லாம் இப்ப போட்டு போடுறாங்களே இதெல்லாம் அன்னைக்கே இருந்தது ஆனா அந்த பக்குவம் நோய்க்கு பக்குவமும் இருக்கணும் பக்குவமும் அவங்களுக்கும் வளரணும் எப்ப இது இல்லையாமோ அந்த எல்லாமே அவங்களுக்கு அந்த பக்குவமெல்லாம் வளரணும் அது முக்கியம் நடந்துடக்கூடாது சிவ சிவ எனவே பதிய நால்மல கொண்டு தம்பிரான் கலர் பரவி அதிக நண்பினை நீலனக்கருக்கு அளித்தருளி எதிர்கொளும் பதிகளில் எழுந்தருளினார் என்றும் புதிய செந்தமிழ் பழமறை மொழிந்த பூசுரனார் அந்த திருநிலக்கரை அழித்துக் கொண்டே பல இடங்கள்லாம் சென்று பெருமை நம்முடைய ஞானசமுந்தர் வழிபாடு செய்தாராம் பிள்ளையார் எழுந்தருள அத்தொண்டர்தாம் பின்பு தள்ளும் அன்புடன் கேண்மையும் தவிப்பிலை வள்ளலார் திரு அருளினி வலியமாட்டாமை உள்ளம் ஆங்குடனும் போக்கி மீண்டு ஒருவகை இருந்தார் அல்லவாம் அதனால அவர் கூடவே இருந்து இவரெல்லாம் சென்று சென்றாரலாம் மேவு நாளில் அவ்வேதியர் முன்பு போல் விரும்பும் தாவில் பூசணி முதற்செகி தலைத்தலை சிறப்ப சேவின் மேலவர் மைந்தராம் திருமலைச் சிறுவர் பூவடித்தளம் பொருந்திய உணர்வுடன் பயின்றார் அந்த திருநிலக்கர் இறைவன் மீது பற்றோடு கூட நம்முடைய ஞான சம்பந்தன் மீதும் நல்ல வந்தா பற்று வைத்து கூட வந்து எல்லாம் தானான் சந்தை தாமிடும் தருணம் எப்பதியும் நண்பு மேம்பன நாளிலை விட்டு நன்னி வன்பெரும் தொண்டர் தொண்டர் ஆகிய திருநீலக்கர் எனவே அவரோடு கூட சில பதிலெல்லாம் சென்று வழிபாடு செய்தாராம் நம்முடைய நீலிணக்கர் பெருகு காதலில் பின்னன்று முறை பிறங்க வருபெரும் தவமரையவர் வாழி சீகாடி பார்த்தீங்களா அடுத்தது சீகாழி அந்த இரநா போட்டா ஜன்னி பிறந்துருமா ஜன்னியா பிறந்தரும் வாழி சீர்காழி ஒருவர்த்தம் திரு கல்யாணத்தினுடன் உடனே புரிய கல்யாணம் இந்த கல்யாணம் சொல்லு நல்ல அருமையான தமிழ் சொல்றதுல என்ன சொன்னாரு கல்யாணம் செய்தார்கள் கற்பு மேம்படு காதலியாரை கல்யாணம் செய்தார்கள் அதான் சொல்லிருக்கோம் யானம்னா அன்பு கலக்கும் எனவே இந்த பையனுக்கு இதுவரைக்கும் தன்னுடைய தாயந்தர் மீது இருந்த அன்பு இனிமே அந்த மனைவி மனந்த அவர் மேலேயும் அன்பு அதுபோல அந்த பாப்பாவுக்கு தான் தாய்ந்த மேலே இருந்த விருப்பம் இப்ப இந்த பையனை கல்யாணம் பண்ணதுனால இவர் மீது அன்பின் பெருக்கம் கல்யாணம்னா ஒருவர் ஒருவர் மீது கொள்ளுகின்ற அன்பினுடைய பெருக்கம் என்று அர்த்தம் அதனால கலியாணுங்கிற சொல்லு நல்ல சொல் என்று சொல்றோம் நல்ல அருமையான தமிழ் சொல்லும் தலில் பின்னடு நால்முறை பிறங்க வருபெரும் தவமரையவர் வாடி சீர்காழி ஒருவர் தம் திரு கல்யாணத்தில் உடனே திருமணத்திறம் சேவித்து நம்பதால் சேர்ந்தார் இந்த திருநிலைக்கர் கொஞ்சம் நம்முடைய ஞான சம்பந்தம் இருக்க எல்லோரும் சென்று போகும்போது இவரும் போக அந்த கல்யாணத்துல வந்தவங்களுக்கு எல்லாம் முத்திப்பேர் கிடைச்சது அதனால இவரும் போனதுனால இவருக்கு முத்திப்பேர் கிடைச்சா தரு தொழில் திருமடையவர் சாத்தம் அங்கையினில் வறுமுதல் பெரும் திருநிலைக்கிறதால் வணங்கி அந்த அரியவருடைய திருடையை வணங்கி இனி அடுத்த அரியவருக்கு போறோம் யாரு இரு பிறப்புடைய அந்தனர் ஏர் உயர்த்தால் ஒருமை உத்தினர் நமி நந்தியார் தொழில் உடைப்பாம் நமிநந்தியார் ஒருவர் அவருடைய வரலாற்றை இனி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் அதான் நமீநந்தி அடிகள் அப்புறம் பண்ணுமா சரி நமநந்திகள் வரலாற்றை நம்ம கொஞ்சம் எடைப்பட ஒரு பத்து மணிப்புலிகள் அதன் பிறகு